வணக்கம் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிபா உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டு கால்பந்து போட்டியில் தங்கப்பந்தை வென்றவர் லூகா மோட்ரிக் என்பவர் இரண்டு தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது மூன்று உலகில் போர்ச்சுக்கல் நாடு தனது நாட்டு குடிமக்கள் எவ்வித மருத்துவ அறிக்கையும் அவர்களது பாலினத்தை மாற்றிக்கொள்ளும் புதிய சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கீகரித்துள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இசை சங்கத்தின் சங்கீத கலாநிதி விருதினை பெற்றுள்ளவர் அருணா சாய்ராம் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் 1. சிறு புள்ளி அதாவது மைக்ரோசாப்ட் டாட் என்பது எது இரண்டு பழங்குடியினர் நில பட ஏட்டை முதல் முறையாக மாநிலம் எது மூன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் செய்திகளில் வெளியான சபர் எஸ் ஏ எஃப் ஏ ஆர் சஃபர் என்பது என்ன நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் உலக அடிமைகள் குறியீட்டின்படி அதிக நவீன அடிமைகளே அடிமைகள் உள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி